பாடினார் மனிதபடும் நெடும்புரிசே அவரூர் மன்னவனார் என்ன கிடைத்தது முறைப்பாடு போல் முடிந்த முடிமாறை பண்ணுமிசை திருப்பதியும் பாடிய பின் பற்றாய என்னுடைய பிரான் அருள் இங்கு இத்தனை போலாம் என்று மண்ணு பெரும் தொன்றுடன் மணிங்கியே சரி பெருமான் திருவருள் இதுவானா நம்மதான் என்ன பண்ணணும் அதனால் திருவருவலி போகும் என்று சொல்லிவிட்டு அவரு பாடி மனநுந்து போராடாம் அங்கனதம் பரியதனையாக நின்று போய் அன்பருடன் பங்கைய பூந்தரமுனி சூழல் படையனூர் உடையெய்தி தங்குவார் அம்மை திருத்தலையாலே வளங்கொள்ளும் திங்கள் முடியாறாடும் திருவாலம் காட்டினையல் திருவாலங்காடு போராடும் போனா அங்க படையனூர்ல நினைத்த உடனே அம்மாவின் ஆபத்து வரும் அல்லவா அதனாலதான் ஞானசம்பந்தர் கூட அம்மாவை நினைச்சிட்டு அங்க போகவே இல்லையா ஒரு ரெண்டு மூணு மைல் முன்னையே படுத்தான் உடனே என்னப்பா ஆலங்காட்டை மறந்து இல்ல இல்ல மறக்கலன்னு பண்ணாராம் சரி இப்படி கதை வரலாறு சேர்க்கல இருக்கு கல்லூரி பையன் நாங்க விட மாட்டோமே அவன் திருவாலங்காட்டு பத்தி பீக்சி எடுத்துருக்கான் வாடா திருவாலங்காட்டு அப்படி இருக்கு அப்படி இருந்தாரு தெரிஞ்சதும் அம்மா இருந்தது ஞானத்துக்கு முதல் போனா அம்மா வந்து மிதிச்ச இடத்தை நம்ம மிதிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு நெஞ்சு படுத்திருக்க படுத்திருக்கார்கள் எப்படி சார் சேக்கிலாருக்கு தெரிஞ்சது அப்படின்ற சேக்கிலாறு அதை திருவாளர் ஞான தம்பந்த திருவாலங்காட்டு பதியம் பாடியிருக்கார் பத்தியா ஆமா ஒரு பாட்டு என்ன துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் அந்த பாட்டு அந்த வரலாறு பண்ணி துஞ்ச வருவாரும் அந்த திருவாலங்காட்டுக்கு போகாம வெளியில விடிய அந்த எல்லையில இருந்துட்டு பட்டான் தூக்கம் வந்துட்டு தான் அப்போ பெருமானம் வந்தாராம் வந்து என்ன செய்தாராம் துருவிப்பாரும் அந்த துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் என்ற அந்த ஒரு குரல் தான் இந்த திருவாலங்காட்டினுடைய அமைப்பை ஞானம் வந்திருக்கிறது இப்போ அழகா படிச்சிருக்கு அதனாலதான் கனவில் தூங்குகின்ற பொழுது பெருமான் கனவில் தோண்டி அப்பா ஆலங்காட்டை மறந்தனையோ என்று சொல்ல உடனே அவர் பதியம் பாடினார் என்று எழுதுவாரு இப்படி எப்படி தெரியவருக்கு கேட்டா இந்த பதியம் அவர் தூங்க அப்படி வந்தார் பெருமான் வந்தவுடனே மறந்தனியோன்னு சொல்லியிருக்கார் இல்ல பெருமான் இவன் வணங்காம இருப்பனா என்று சொல்லுதார் எனவே துஞ்ச வருவாரும் தொழில்ப்பாரும் என்ற சொல்லுதான் அந்த வரலாற்றம் இவருக்கு நிலைக்கலனாயிற்று எழுதுன எழுது நூலாவ சிவஜிவ ஏதாவது பின்னால படிச்சுப்பாக்கப்பட்ட அருமையான அந்த இங்கே இந்த தலையாலங்காட்டுக்கு வந்தாராம் வந்து அங்கே வணங்கி போய் பழைய நூறு உடையை இது தங்குவார் அம்மதிரு தலையாலே வலங்கொள்ளும் திங்கள் முடியாடும் திருவாலம் காட்டினையல் முன் நின்று தொழிலேத்தி முத்தாய் என்ற பண்ணுமிதிருப்பதியும் பாடிமையும் திருத்துவார் ஒரு குறிப்பு எடுத்து எடுத்துட்டோம் தான் கிடைச்சிருக்கு எண்பது எண்பத்தி இடங்களை புகழ்ந்துருக்கார் நம்முடைய ஜெய்திர ஞான சம்பந்தருக்கு எல்லாம் முன்னூத்தி கிடைச்சிருக்கு அவருக்கு அந்த தொண்ணூறு இடம் தான் கிடைச்சிருக்கு அப்பர் சுவாமிகளுக்கு முன்னூற்றி தான் கிடைச்சது அவருக்கு அந்த முன்னூத்தி நூத்தி தான் கிடைச்சது அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு பதியம் இருந்தும் குறைச்சிருக்கு ஒரு பதியம் கிடைச்சது அவர் காலத்துல நிறைய கிடைச்சிருக்கா எண்பது எண்பத்தி அஞ்சு இடங்கள் முகந்திருக்க யாரு சுந்தரர் தேவார்த்தை சேர்க்கிறார் எத்தனை இடங்களில் முகந்திருக்கிறார் என்றால் எண்பது எண்பத்தி அஞ்சு இடங்களில் எவ்வவாறு எழுத வேணாமா இன்னைக்கு இதெல்லாம் எழுதுங்க அதுக்கு நல்ல இந்த மாதிரி நல்ல சிந்த நல்ல பக்திமான்களா எதா இருந்து கூட இருந்து நீங்க ராத்திரி பன்னெண்டு மணி ஆனவுடனே போதுமா ஐயா இல்லையா நீங்க இன்னும் எழுதலாம் என்னையா அப்படின்னு சொல்லி முன்னையே கொட்டாங்கிட்ட விட்டு விட்டு நல்லவன் அவர் இவர் துஞ்ச வருவாரும் துயிலிருப்பாருமா இருந்தாருன்னா என்ன பண்ற முடிச்சுக்க வேண்டிய சிவச்சிகன் பாருங்க பாருங்க இந்த புராணத்திலேயே பதினஞ்சு அப்படி மூக்குற அப்படி ஆள்ிவம் இப்படி எல்லாம் இருந்தவர் கண்கட்டும் கூட அந்த ஒவ்வொரு பதியையும் வணங்குவதில் தளரினும் எனது நோய் தொடரினும் உணகலல் தொழுதெழுவினும் தளரினும் எனதுர் நோய் தொடரினும் உணகெழுதி அதனால் காஞ்சி மாநகரணிந்தார் திரு ஊரல் காஞ்சி மாநகர் பண்ணலாம் தேனில் தேனிலு கொடிக்கச்சி திருக்காம கோட்டத்தில் ஊனில் வளரும் உயிர்க்கெல்லாம் ஒழியாத கருணையினால் ஆன திரு அறம்புறக்கும் அம்மை திருக்கோயிலின் முன் ஆமா பெருமான வானில் வளர் திருவாயில் வணங்கினார் வன் தொண்டர் வணங்கினாராம் வணங்கி தொடுது எழுந்து அருளால் துதிசு போய் தொழுலகம் முழுதும் அளித்த அடித்தாக்கு முதல்வர் திரு ஏகம்பம் படுதிலடியார் முன்பு புகப்புக்கு பணிகின்றார் இழுத ஏன் திரு முன்பே என் முடிவேன் என் தெரிஞ்சு பெருமானு நான் உனக்கு சொல்லி எவ்வளவு விண்ணப்பிக்க முடியும் என்றெல்லாம் சொல்லி மிக சொல்லும் போது எந்த பாட்டுல சொன்னார் அமுதுன்ன மிக்க பெரு விடமுண்ட கண்ணாளா கட்சி ஏகம்பணி இதெல்லாம் அவருடைய தொடர் ஆமா யாரு திரு சுந்தருடைய அந்த தொடரை மோக்கிறார் விண்ணாழ்வார் அமுதுன்னு மிக்க பெரு விடமுண்ட கண்ணாளா என்ன அர்த்தம் வரெல்லாம் மகிழ்ச்சிப்பட நீ நஞ்ச உண்டியப்பா என் கண்ணு நான் இறந்து போறேன நீ கருணை இல்லாதவன் அல்ல கருணை செய்திருக்கிறியே எனக்கு செய்யக்கூடாதா என்ற கருத்துலதான் அவரெல்லாம் விண்ணை ஆடுகின்றவர்களெல்லாம் அமது சாப்பிட நீ போய் வெறும் விஷத்தை உண்டு எல்லாம் காத்தியப்பா கட்சியே கம்பனி கடையானேன் ஆனா நீ பழசியேன்னு சொல்லுவ செஞ்சிருக்கேன் பொறுக்கப்படாதா பொறுக்க கூடாதா கடையா எடுப்பவளா கண்ணளி தருளா என வீழ்ந்து வணங்கினார் பார்த்தாங்களா அம்மா என்ன தாய் உள்ளம் அல்லவா அதனால பங்கைய செங்கை தலிலால் பனிமலர் கொண்டு அடிச்சிட்டு செங்கையற்கன் மலைவள்ளி பணிந்த சேவடி பொங்கியான் புடுபரவி போற்றிய ஆரூரருக்கு மங்கை தழுவ குடைந்தார் மறைந்த இடக்கண் கொடுத்தார் ஏன்னா அம்மா வந்து எங்க இருக்காங்க இடப்பாகும் அதனால தம்பி கொடுப்போ அம்மா இல்ல அதனால அம்மாவுக்கு இறக்கு வந்து கொடுத்தாராம் ஞானந்தான் இறந்தவனும் நலி விசும்பு கடந்தவனும் மூலந்தான் அறிவரியார் கண்ணளித்து முளைச்சு விட்டு கோலந்தான் காட்டுதலும் குறுகி விழுந்து கண்ணியும் கொடுத்து காட்சியும் கொடுத்தாராம் யாரு பெருமான் கூட அது அம்மையப்படா காட்சி கொடுத்தாராம் கொடுத்தவனு ஆமா தொழுதுபுறம் கழித்து ஆலந்தான் உகந்தவன் என்றெடுத்து ஆடி பாடினான் முதல் நாள் குரு பூஜை அவர் உட்கார்ந்து பாடணும் பாடின பிறகு அதுக்கு ரெண்டு விளக்கம் சொல்லுவார் அப்படி சொன்னா நாலு மணிக்கு தொடர்ந்து தெரியான சம்பந்த அந்த இதை கடைசி வரைக்கும் கல்லூர் பெருமணம் வேண்டா வரைக்கும் போகணும் ரொம்ப நல்ல பேர நாலு தொடங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு மணி ஆகும் நாலரை மணி நேரம் முக்கியமான பதிவு மட்டும் அப்படி சொல்றது உடனே அருமையா சாப்பாடு ஒன்பது ஒன்பதுரைக்கும் அந்த திருமேனியை அப்படியே வைத்து ஒரு நாலு பேர் தூக்குனா போதும் புறப்பட்டாங்கன்னா போதாமூர்த்தி பான்னாங்கன்னா அப்படியே நான்கு வீதியும் அப்படி வருகின்ற பொழுது நாலாவது வீதி வந்து அதுல பாதி வரும் போது கைத்தாளம் நீரைகேனி அப்ப மோடா அவல் போடி பன்னெண்டு திருமணம் முடிஞ்சிருக்கா அப்படி வந்து நேரம் உள்ள போகும் போது ஆடும் அனிதே பாடும் பனியே பனியாரு அப்படி கொண்டு வச்சாங்க சத்தியம் இது உடனே அப்படியே குளிக்க போடுவோம் குளிச்சிட்டு வந்து மீண்டும் டிமன் சாப்பிட்டு மீண்டும் ஓதுவா வந்து பாத நாள் வடபாயசோட சாப்பாடு மறுநாள் மத்திய என்ன வடபாயசம் இல்லை இது அருமையா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தைச்சாதம் இதெல்லாம் கை சாதம்னா பகாலா பார்த்தேன்னு ஒண்ணு போடுவான் அதெல்லாம் இங்க யாருமே திருமணங்கள்ல நான் சாப்பிடலையே உணசிகளுக்கு பகுத்துல நங்க நல்லூன்னு ஒண்ணு இருக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஐயங்கார் தான் அதுக்கு அஞ்சு கிட்டு மற்றதெல்லாம் அஞ்சிடுச்சு சும்மா சரி செய்வோம் நல்ல அந்த பாலை வந்து கறந்து காய்ச்சி அந்த பாலும் கொஞ்சம் அந்த மாதிரி விடுவாங்களாம் அந்த தயிர் விடுவாங்க விட்டு சாதத்தையே முழுந்தபடியே நல்லா கரைஞ்சிருது சாதமே தெரியாது அதுல முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அதை போட்டு வெண்ணை போடுவாங்க போட்டா நீங்க வந்து பாயசம் தான் அது வெள்ளை வெளியேன்னு இருக்கும் நீங்க அது போய் கொஞ்சம் எதனே அப்படி நல்ல பாயம் சாப்பிட்ற மாதிரிதான் சாப்பிடணும் அருமையும் அதான் பாலா பார்த்து அது ஐயங்காருக்கு தான் சரி நான் சொல்லிட்டுதான் இருக்கேனே நீ மத்தப்பட்டாலும் படக்கூடாது என்னைக்கு கிளப்புல பார்ப்பனர் போனாங்களோ அன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு போயிருக்கோம் ஆமா நோ வாரியதைய வாரி போட்டு ஒரே வரப்போ வச்சு என்ன பண்ண வேண்டியது சரி பழனி போனா கூட ஐயா சாதம் கறி வேணாம் வேணாம் வேணாம் வேணாம் சாம்பார் வேணாம் வேணாம் ரசம் என்ன கொஞ்சம் ஊற்று தயிர் வச்சிருக்கோம் இந்த தயிரும் ஊறுகாயிருந்தான் ஏன் இவன் பக்குவமே அனுப்பிடுச்சு கருதி தொடமுடியல ஒன்னும் கூட இருக்குவே இருக்குது சாதம் மோரு ஓருகா ஜீவ ஜீவ ஆனால் பதினஞ்சு ரூபா போகும் போயிட்டு போகுது என்னமோ கொடுத்து வச்சு எந்த எண்ணத்துல அவனுக்கு கடை வாங்கணுமோ கொடுக்கணும் அல்லதான் அப்படித்தான் சாப்பிடுது அது பார்ப்பனர் வழிகேன்னா கிளம்ப விட்டு போனாங்க அன்னைக்கே சாப்பாடு முடிஞ்சது எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மா அந்த பக்குவம் அவங்க இருக்காது இது இருக்காது ரொம்ப அருமையா இருக்கு இவருக்கு உறப்பு தானே முக்கியம் பெரிஞ்சிருங்கன்னு வரைச்சு வாரி போட்டா அது அவ்வளவுதான் எண்பத்தி ஏழா உம் அதெல்லாம் முடிச்சுக்கோங்க எண்பத்தி ஒன்பது எனவே ஆலந்தான் உகந்து என்ற அருமையான பாடல் அவருடைய அவருக்கு இடக்கண் பெற்றார் அப்ப திருவன்பாக்கத்தில் ஊன்றுபோல் இங்கே வந்து காஞ்சிபரத்தில் இடக்கண் நல்லா சரி இப்படி பண்ணிட்டு பாடி மிக பரவசமாய் பணிவார்க்கு பாவியுடன் நீடிய கோலம் காட்ட நிறைந்த வெறுப்புடன் இஞ்சி சூடிய அஞ்சலியினராய் தொழுது புறம்போன் தன்பு கூடியமை தொண்டர்கள் கும்பிட்டங்க கொஞ்சம் அவருக்கு அங்க சார்ந்தமா இருக்கணும் ஏன்னா இது வரைக்கும் கண்ணீர் இல்லாமல் இவ்வளவு தலையாத்திரம் இடது கண் கொடுத்த உடனே ஒரு மகிழ்ச்சியோடு அங்க காஞ்சிபுரத்தில் தங்கினா நல்ல அதுதான் இதை குறிக்கணும் எெந்திருப்பதிகளில் நம்முடைய மூவர் எழுந்தொள்ளி இருந்தார் நாம எங்கேயாவது போனோம்னா அந்த திருவன் அங்க தங்கணும் இப்ப அந்த பகுதி தொண்டை நாட்டு யாத்திரை பண்ணும் போது எங்க காஞ்சிபுரம் தங்கணும் அப்பதான் சுந்தர பெருமானி இருந்தான் அந்த உணர்வோடு இருக்கணும் அந்த ராஜன் எல்லாம் அம்பாள் கோயிலோட நிறுத்தி போடுறாங்க ஏகாம்பர்நாதர் பாக்குறது இல்லை எல்லாம் அம்மாவோட நின்று அப்பாவை பாக்குறது இல்லை ஆனா நம்மளுடைய முன்னோரோட பூரா பெருமானு ஏகாம்பர்நாதர் தான் அப்புறம் அம்மையும் பாதிக்க அதனால இப்ப நமக்கு போனோம்னா இதுலயே அதே போல திருநெல்வேலாத்துக்கு போனா உள்ளே இந்த பிற அம்மா இருக்காங்க நேரா அப்பா இருக்கார் இந்த பக்கத்துல ஓரத்துல யார் இருக்கா சனி இருக்கா சரிங்களா அதான் சொல்ல ஒரு தான் சொல்லியிருக்கேன் இல்ல போயிட்டு ரெண்டு நாள் ஒருத்தர் அந்த பேச்சுக்கு வரல அவரு நான் இருக்கிறேன் கேக்குறேன் என்ன ஐயா பேச்சுக்கு தமிழகத்தில இருந்து வந்து இருக்கார் நீர் வரவில்லை அரிய எங்க சென்றீர் நல்லா தமிழர் என்ன சொன்னீர் என்ன சொன்னீர் என்ன சொன்னீர் என்ன எனக்கும் என்ன சொன்னீர் அது வாயில வர சக்தியம் ஈழத்தை தமிழர்களுக்கு கேடு வரக்கூடாது நம்மை விட உண்மையிலேயே பக்தி அஞ்ச முடியாது நடந்தனிபான் சொன்ன அப்படி வந்து என் வாழ்நாளே ஒருவளைத்தான் எங்க மலேசியாவின் கண்ணாலியானும் கண்டேன் காண்க அவரது வீட்டில் தங்கினேன் காண பண்ணவே அதனால நம்ம ஐயா சொல்ற மாதிரி நம்ம அன்னையே பார்க்கறது ஒன்னும் தப்பு இல்லை வேற அம்மையா அதெல்லாம் தத்துவ முறையில் இருந்தாலும் ஏகாமுற ஒரு கோயில்தான் பெரும்பாலும் பகுதியிலேயே அந்த கட்சி மேற்கும் சின்ன தொண்டை நாட்டுதான் ஐயா ஏன்னா இவங்க எல்லாம் பெரும்பாலும் நிறைய பண்ணிட்டாங்கன்னா எது முன்னே எது பின்ன பார்க்கணும்னா பார்த்து வழிபாடு தலைமையில வழிபாடு அது இவங்க செய்யறாங்க சிவ அதனால பாட்டு பாட்டு எனவே இப்பொழுது நமக்கு காஞ்சி மாநகரை கடந்தாராம் கடந்து அந்தியும் நண்பகலும் எடுத்தார் எடுத்து ஆர்வத்துடன் செய்யால் பிரான் திருவாரூர் என்று ஒளி ஏறுவதென்று சந்தை இதை பாடி போய் தாங்கறி ஆதரவு பந்தனை அன்பருடன் மகிழ்ந்தபடி கொள்கின்றார் அங்க பாடுங்க இப்ப அந்தியன் நண்பர்கள்ங்கிற பதியும் திருவாரூர் பதியம்தான் ஆனா எங்க பாடுகிறார் காஞ்சிபுரத்தை கொஞ்சம் ஊரை விட்டு புறக்கிறோன்னே அங்க பாடினதுங்கிறார் அப்போ எப்படி சார் தெரியும்னாரு அந்த பாட்டுல வரி என்னது என்ன சொல்றார் எந்த வீரா என்று கொள்ள எய்துவதே திருவாரூர் எந்தக்கு தான் போய்வது எந்த அந்த கருத்தம் இருப்பதனால தான் அது திருவாரூர் பற்றிய பதியமாக இருந்தாலும் பாடிய இடம் வேறு கண்டு அது ரொம்ப நுணுக்கம் இந்த திருமுறையை இவ்வளவு நுணுக்கமா சொன்ன பெருமையை நமக்கு ஜெய்கலார் தான் சொல்றீங்களா என் சந்தை பாடி பார்ப்பதனால இப்ப எங்க பொண்ணுமே காஞ்சிபுரத்தை விட்டு சுந்தர எழுந்துள்ள பொழுது பாடிய பாடல் என்று சொன்னால்தான் உண்மை திருவாரூர் பாடியது என்ன சொல்லி சொல்லிக்க ஆனா திருவாரூர் நெருந்து பாடியது ஒத்துக்கிறான் ஆனா பாடியிடம் எனவே தந்தை பாடி போய் தாங்காதரவு வந்தனையன்பருடன் மகிழ்ந்து வழி கொள்கிறார் நேரலாம் மண்ணு திருப்பதிக தோறும் வன்னி ஒடுப்பு விளமும் சென்னி மிசை வைத்து வந்தார் கோயிலின் முன் சென் திரங்கி திருக்கோவில் கண்ணுல கண்டுட்டாங்கன்னா உள்ளே சென்று வணங்கி பெருமானை வழிபாடு வழிபாடு செய்துட்டு தான் வருவான் அது எவ்வளவு நேரம் அதான் அதுக்காகவே அவங்க ஒதுக்கணும் அப்படிப்பட்ட அமைப்படை வரலாம் தெரிஞ்சி பண்ணுதமிழ் தொழிற்சாட்சி பரவியணிந்தார் அண்ணாமலி வயல் திறங்கள் சூழ்ந்த திரு ஆமாத்தூர் திரு ஆமாத்தூர் வந்தாங்கலாம் அங்கனரை ஆமாத்தூர் அடிவணங்கி தங்குமிசை திருப்பதியும் பாடி போய் தாரணிக்கு மங்களமாம் திரு தொண்டை வள நாடு கடன் தொண்டை நாட்டு யாத்திரையை முடித்து கொண்டு இப்ப செங்கன் வளவன் பிறந்த சீர் நாடு நீர் நாடு வளவன் தொண்டை நாட்டை விடுத்து சோழ நாட்டுக்கு விடலாம் அங்கேயே திரு அறத்துறையைச் சந்தெய்தி மின் ஆறும் படைமடுவார் விரை மலர்த்தால் பணிந்தெழுந்து சொல் மாலை மலர் கல்வாய் அகில் என்று சொல்லுபடியான அந்த திரு அறத்துறை பாடல் அந்த பதிவுக்குரிய பாடலை பாடி மண் ஆர்வ திரு தொண்டருடன் மகிழ்ந்து வைகிறார் பரமர் திரு அறத்துறையை பணிந்து போய் பல பதிகள் விரவித்தார் விரை மலர்த்தால் தொடி தரம் பொன்னி அணிந்து அன்பருடன் ஆடி அறவணிந்தார் அமர்ந்த திரு ஆவடு தன் துறை அணிந்தார் காஞ்சிபுரத்திலிருந்து நாலு பாட்டுல எங்க திருவாவூரதுறைக்கு வந்துட்டாரு அப்படி திருவாவூதுறை வந்தாராம் அங்கனை வார்த்தை அடைவார் எதிர்கொள்ள புக்கருளி பொங்கு திருக்கோயிலை புடைவளம் சடையாய் ஓர் கண்ணிலேயே என கவல்வார் எனக்கு ஆர் உறவு என்னும் திருப்பதியும் எடுத்து சித்தார் அங்குதான் பெரும்பாலும் கங்கை வாழ் சடையாய் ஓர் கண்ணிலேயே எனக்கு எனக்கு யார் பா உறவு இதுதானி என்று சொல்லும் பொழுதுதான் அப்ப ஒரு கண்ணோடு திருப்பதிகள் எவை என்று கேட்டால் சொல்லுவான் கண்ணிடந்து வழிபட்ட பதிகள் இவை ஒரு இடக்கண்ணோடு வழிபட்ட பதிகள் இவை பெற்ற இடம் எதுவை என்றெல்லாம் அப்படின்னா கேள்வி அதுதான் சீர்காட்சியில அப்படி தான் கேள்வி இது சிவகாட்சியில கேட்கறது நடத்திட்டு வினா குறிப்பா அந்த டாக்டர் குறிச்சு இப்படி எல்லாம் அந்த அங்கே இருக்கிற எல்லாம் எழுதுவாங்க எழுதி மதிப்பெண் திருப்பி மார்க் போட்டு அவங்க மாமியா ரொம்ப நல்லா கேட்பாங்க அவங்க என்னைக்காவது மார்க் நல்லா எழுதுவாங்க அவங்க யாராவது மற்றவங்க எண்பது வாங்கி இவங்க எழுபத்தஞ்சு வாங்கி இருந்தாங்கன்னா இங்க பாருங்கய்யா இந்த இதுக்கு மார்க் போடல அப்படின்னு யார் கேக்குறது மாமியா இப்ப மருமகன் போடுங்க இப்ப நான் யாருமே பரவாயில்லமா நீ தானே முதல் மார்க்கம் வாங்கியிருக்கீங்க அப்புறம் என்னமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வச்சு இவரையும் சொல்லாமுடைய மாமனும் மாமியும் நீங்க போய் மயிலாடுறதுல போய் குறுக்கணிக்குள்ள அதனால ரெண்டையும் தான் கேள்வி கேள்வி கேட்கறது அப்பதான் படிப்பாங்க இல்லைன்னா அன்னையோட விட்டு போன கேட்டு பதில் எழுதுறாங்கன்னு ஜீவ ஜீவ இப்படியாக இவர் என்ன செய்தார் அடிய என் மேல் உற்றவிணி ஆமா இங்கெனக்கு ஆறு என்னும் திருப்பதியும் எடுத்து சித்து திருப்பதியும் கொடுபரவி பணிந்து திருளால் போய் திருப்பியினுடன் திருத்துருத்தி திருத்துருத்தி குத்தாலம் அது தனிமேவி உமரகலல் அருத்தியினால் புக்கிரிஞ்சி அடியேன் மேல் உற்றவினை வருத்தமியினை ஒடித்தருள வேண்டும் அங்க பாருங்க அங்க நோய் வேற அவருக்கு ஒரு சிறு நோய் ஏற்பட்டதாம் இந்த கண் இழந்ததோடு கூட வேறு ஒரு நோய் ஏற்பட்டதாம் அது அங்க போய் குத்தாலத்துல நீரா நீரா ஆடி மகிழ்ந்து உடனே அந்த பிணி நீங்கி தீர்ந்து பாடுகிறார் பரவியே பணிந்தவர்க்கு பரமதி அருளா புரிவார் விரவிய இப்படின்னா முழுமையாக நர்த்தம் முழுமையாக நீங்குவதற்கு வேறாக வர மலர் வந்தாரை தீர்த்த வடகுலத்துக்குடிய வடகுலங்கிற்கு அந்த குளத்துல நீராடுப்பா என்று சொன்னாராம் கரவில் திரு தொண்டர்தான் கை தொழுது புறப்பட்ட மிக்க பொழுது தீர்த்தத்தின் முன்னணிந்து வேதமெலாம் தொக்க படிவாயிருந்த துருத்தியார்தொழுகு புக்கு அதனில் மூழ்குதலும் புதிய பிணி அது நீங்கி அக்கனைமையை மணிவொலி சேர்த்திருமே ஆகினார் அப்படி நீரானா தான் எப்படி நமக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினருக்கோர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமும் யாரு அதனால மூர்த்தியும் சிறப்பு அந்த பதியும் சிறப்பு அங்க இருக்கிற தீர்த்தம் நீராடி அதுதான் அது குளம் பல பேர் நீராடி மகப்பெயர் பெற்ற நம்ம ஈரோடு செங்கோட்டையனுடைய இரண்டாவது பையனுக்கு குழந்தையில் வேற எதுவும் செய்யல திருவென்காடு தானும் மனிமையா வந்து வந்து வந்து வந்து வந்து இங்கே நீராடி படிபாடு செய்தாங்க இப்ப நல்ல ஒரு ஆன்மவ பிறந்து அதுக்கு என்ன பெருச்சா திரு ஆணை சம்பந்தம் பெருஞ்சிருக்கு என்னை பெற்றது திருவெண்காட்டில் நல்ல தர்மியாதினம் குருமூர்த்தி மேல நல்லா பற்று அதனால தெரியான சம்பந்தம் என்ன பேர் வச்சு நல்லா தம்பியான அழகாக இருக்கணும் ஈரோடுல இப்படியும் அதெல்லாம் மூர்த்தி தளம் தீர்த்த முறையாக ஆனால் அது எண்ணத்தோடு நீராடணும் அந்த பக்தியோடு செய்யணும் செஞ்ச ஆமா இந்த தண்ணிக்கு நமக்கு இப்படி எல்லாம் நீராடி குத்தாலத்துல அவரை அந்த தன்னுடைய பிணியெல்லாம் நீக்கப்பட்டான் கண்டவர்கள் செய்யப்ப கரையேறி உடைபுணிந்து மண்டு பெறும் காதலினால் கோயிலினை வந்தடைந்து தொண்டரை எதிர மின்னு மேகம் எனும் சொற்பதிகம் எந்த அறிந்து எழுசியால் எடுத்து சித்தார் சொல்றேன் இப்ப அந்த மின்னு மா மேகம்ங்கிற பதியம் எடுத்து சிசித்தார் மேல போயிட்டோம் அப்ப என்ன சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி இந்த அற்புத பதியங்களா இருப்பதெல்லாம் நோய் நீங்க வேணும் அதை ஓதாம்தான் சொல்லி அதுல எந்த இடத்தினாலே அந்த நோய் நீங்க தான் சொல்லப்படுது அதை நினைக்கணும் நினைச்சப்பட எல்லா பதிவும் இல்ல இந்த மாதிரி ஒரு அந்த அற்புதங்கள் நடந்த பதிய மட்டும் அது மாதிரி சொல்லணுமா அப்பதான் குரு சொல்லணும் சும்மா வீர நேரம் பேச்சு பிரவஞ்சனம் இல்லை போவாங்க என்ன பண்றது பன் நிறைந்த தொள்மாடி பரமதீரா உள்மறவாது என் நிறைந்த தொண்டர்வன் பனி தங்கன் ஒரு எனவே அப்ப தெருக்குத்தாலத்துல ஒரு சில நாட்கள் தங்கி இருந்திருக்காரு சில நாட்கள் நேரம் இல்ல உள் நிறைந்த பதிவிறந்த முன் தோன்ற காண்கின்றார் இதோ இப்போது திருவாரூர் அருமையாட்சியில அப்போ திருவாரூர் அன்புடன் வரவேற்கிறது வருக வருக இருக்காது நான் சொல்லிக்கிறது நல்ல ஒரு அங்க வந்து விட்டாரா திருவாரூர் விட்டார் அந்த விட்டால் அன்று திருநோக்கு ஒன்றால் ஆரக்கண்டின் குற்றார் அந்த திருநோய் வரும் திருவாரூர் அந்த ஊரை பார்த்த மாத்திரத்திலே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியான் நின்று நிலைமை செய் விழுந்து நெடுது உயிர் நேர் இறங்கி வந்தொண்ட திருவாரூர் மயங்கு மாலையில் புகுந்து பாருங்க இதுதான் மிக முக்கியம் அவரு வேலை கிடையாது சரி ஆகவே இப்ப எங்க வந்தோம் முன்னூத்தி ரெண்டு ஆஹ் சரி அண்டு திருநோக்கு ஒன்றால் ஆரக்கண்டியின் விற்றார் நீங்க இப்ப நம்ம ஊர் நமக்கு வந்து கொஞ்சம் எப்பவுமே தெரியாது நீங்க கைலாய யாத்திரை போயிட்டு வாங்க போயிடுபோது ஏன் நாங்க மலை இதெல்லாம் ஏறி கீறி இறங்கி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுமா எப்படா சென்னை வரும் ஓம்னு நல்லா இருந்தோம்பா அப்படிம்பாங்க சென்னை வந்துட்டாலே ஊர் வந்த மாதிரி காரணம் என்னன்னா கைலாய பெருமான் மீது அன்புதான் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னும் பின்னும் பட்ட இடையூறுகள் இருக்குதே அதெல்லாம் நம்ம கடின மாதிரி என்ன பண்ணுறோம் உடல் கஷ்டம்தான் உயிர் கஷ்டம் இல்லை உடல் கஷ்டம் பிடிச்ச டை மாதிரி இதை கட்டிட்டு அல்லைங்களா மேலே ஒரு புல்லாவும் போட்டு கையிலையும் ஒரு உரையும் போட்டுக்கிட்டு பார்த்தோம்னா இது நீங்கள் அதான் எனக்கு ஃபோட்டோவும் எடுக்காதீங்கன்னு அங்கே எடுக்காதீங்க இதெல்லாம் ஏற்ற அந்த மறைப்பகுதியில் இருக்கிற ஏதாவது இதை அப்படி எல்லாம் நம்ம நேபாளம் போய் அப்புறம் போய் இப்போ எடுத்தோம்னா நேபாளத்துலாம் நம்ம நாடா போட்டு பம்பேல் நேபாளத்துக்கு முன்னூறு மைல் வந்துட்டாலே நமக்கு கூலியெல்லாம் அடைஞ்சு போனோம் இதெல்லாம் போட்டு சட்டையெல்லாம் எல்லாமே அருமையா இருந்தாலும் காசு கேக்குலாம் இப்படி எல்லாம் இருக்கிறது அது மாதிரி ரொம்ப தொலைவான சென்று வரிந்து பொண்ணு அப்படி எல்லாம் இருக்கும் அதே இவருக்கு இந்த மாதிரி எல்லாம் அனுபவம் அமைதி இவரு பெருமானை ஆண்டு அனுபவிச்ச பெருமான் அதனால் அந்த அந்த நோக்கு ஒன்றால் நன்று திரு நோக்கு ஒன்றால் ஆரக்கண்டு இருந்துட்டார் திருவாரூனின் எல்லை முயற்சியுடனேயே அவருக்கு பிறந்த மகிழ்ச்சி நின்று நிலைமி செய்ல்லையிலேயே நெடுது உயர்த்து நேர் இறங்கி பண்தொண்ட திருவாரூர் எப்ப போனார் வயங்கும் மாலையில் புகுந்து இதே திருவாரூருக்கு முதல் முறை போன போது எப்படி சென்றார் இது ரெண்டாவது முறை அன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கருத்தார் கொண்ட உடனே வழிபாடு செய்து வர்றவர் வந்தாராம் வந்த உடனே ஆரூரா வருகிறாராம் அதனால என்னது எந்த இருப்பதும் ஆறு யார் எம்மையும் ஆழ்வாரும் கேடி அன்னைக்கு என்ன அவர் அழைக்க போனது இன்னைக்கு ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு போய் கற்று கற்று இப்படி சங்கரமா போனது அதனால மற்றவங்க கண்ணில் படப்படாதுன்னு மாலிமையை ஒருத்தர போற யாராவது சும்மா இருக்க மாட்டானே என்ன நம்ம சுந்தர பெருமான அடாரா அடா என்ன கண்ணு அப்படின்னு கேட்டோம் அதுதான் படும் காலத்துல இப்ப ராத்திரல்லாம் பகலா போச்சு டிவி வச்சிருக்கேன் அப்ப மாலை நிறம் எல்லாம் காலையில வேலை வச்சுட்டு அதுப்பா வீட்டுக்கு வர நேரம் அது வேலை பார்க்கணும் அப்படிதான் இருந்தது கிராமங்கள்லாம் அல்ல இப்ப அப்படி இல்ல அதனால மகாலையில் சென்றார் பொங்கு திரு தொண்டருடன் உள்ளணிந்து புக்கறிஞ்சி தொங்கை இசைப்பதி திருப்பதியும் தூவாயா இங்கு எமது துயர்களை கண்காண காட்டா என்று முன்னின்று பாடி அருண் தமிழ் புனிந்த மாலை நேரம் என்று சொல்றார் இல்லைங்களா அது எப்படி தெரியும் மாலை நேரம் என்று என்றால் அந்த பாடல் தான் சொல்லுங்க அந்த பாடல் எல்லாம் சொல்ல அந்த குருகு அதெல்லாம் பாருங்க பாட்டு அது என்ன பண்ணுறேன் அதை பாட்டு எடுத்து விடுங்க கைகளை பாட்டு இந்த பாட்டு இதை வைத்துத்தான் செய்யறது ஏனென்றால் இப்ப இவர் போன நேரம் மாலை நேரம் நேரம் போயிருக்கார் போய் பெருமானி வணங்கி பெருமானி என்று வேண்டியிருக்கார் அப்ப வேண்டிய நேரம் கேட்டீங்கன்னா சாயிரட்ச அத முடிஞ்சு வந்திருக்கோம் முடிஞ்சு வந்திருக்க வந்த உடனே மீண்டும் ரெண்டாங்காலம் அப்படி போகும்போது பேர பாடுறார் அப்புறம் எல்லாம் அர்ஜியாமித்து போகிறேன் இது இந்த மாலை ஆறு முதல் தாத்திரி ஒரு ஒன்பதுக்குள்ளே பாடின பாட்டு தான் சொல்வோம் திருவாரூர் பதிவு ரொம்ப அருமையாக அது நுணுக்கமாக சரிங்களா திருவாரூர் பதியுங்கிறது தெரியலாம் எல்லாத்தையும் போட்டது ஆனால் அந்த பாடிய நேரம் என்பதுன்னா தாங்க போன நேரம் சரியாக மணி அஞ்சரை மணி இருக்கும் ஏன்னா கொஞ்சம் அப்படியெல்லாம் இந்த சூரிய எல்லாம் மறைஞ்ச அப்படி நேரம் சரிங்களா கொஞ்சம் அதிகமாக யாரும் அது வீட்டுக்காரலாம் காலையில் இருந்து வீட்டுக்காரலாம் விவசாயம் எல்லாம் வீட்டுக்கு போகிற நேரம் சரிங்களா கோவில் அந்த நேரம் போன அப்படி போனதுனால தான் இந்த பதியமெல்லாம் சொல்ல முடியும் எது இதனால கரும்புகள் நெறிந்த சாரு அருகு வயல் அந்த நாரு பணிந்து ஏத்து மாறும் இணைந்து இவை உணர்த்த இது பழைய அமைப்புல இந்த மாதிரி காமம் மிக்க கடிபடற்கலையின் அதாவது தனக்கு ரொம்ப அண்டு மிகுதியினாலே அந்த தலைவனை எய்த முடியாமையினாலே அங்க போற குருவுகள் கிளிகள் இவற்றை வைத்து நோக்கி ஐயோ இது மாதிரி போய் சொல்லுங்களேன் தலைவனுக்கு என்னுடைய என்று சொல்லுவது அந்த மாதிரி இருக்கு அது போய் உணர்த்தாது சொல்லாது தெரியும் அது தன்னுடைய அந்த அந்த இத ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிறது அது ஒரு படைய உத்தி அந்த காத்துல தங்க ஆத்துல சொல்றது அதான் இங்க சொல்லுகிறேன் கரும்புகள் நெறிந்த சாரு அருகு பாயும் அதனால என் குருகளே உங்க மாதிரி இருக்க பறவைகள் எல்லாம் அதுல போய் மோத மோத கரும்புல மோதிச்சுன்னா தானா சாறு வருமா போய் ஆலையில விட்டு புலிய வேண்டியது அது அவ்வளவு முதிர்ந்த கரும்பு அதனால நிறைய சாறு உடைய கரும்பு அது மோதனால சாரு கரும்பு அப்படியெல்லாம் பாயும்படியான அந்த நார் உரை நீங்கெல்லாம் நான் பிரிஞ்சிருக்கிறேன் என் தலைவன் தான் ஆனா நான் நீங்க அதனால அவனை பருகு மாறும் அவனோடு கூட இருக்க முடியாது பணிந்து ஏத்து மாறும் யாரோங்க நான் பறந்து வர்றேன் ஒரு அம்மா உங்களையே பாக்கணுங்கிறாங்க உங்களையே பார்த்தா பேசணுங்கிறாங்க அங்க இருக்கிறாங்க என்று சொல்ல பாத்தீங்களா ஏத்து மாறும் நினைந்து உருகு மாறும் இவை உணர்த்தவல்லீர்களே அப்புறம் குருக நோக்கி சொன்னவரு இனி கிள்ளைகளை கிள்ளிகளை பாருக்கும் எம் கிளைகாள் அறக்கண் எனத்தகம் அடிகள் ஆறு அறக்கண் எனத்தகம் அடிகள் ஆரூரே இதுல பல்லினம் போட்டிருக்கு பல்லினம் போட்டிருக்கு சில பதிப்புல எழுதுகன்னு கூட போட்டிருந்த ஆமா ஏன்னா தனக்கு பிரிவை ஏற்படுத்தி அவர் அருளாமையினாலே எனத்தகும் அடி என தகம் ஏன்னா முன்னையும் பெண்ணையும் பிறகு அவனோட கூட்டிதான் இருக்க போதும் தான் அதனால இப்ப இடைப்பட்ட அந்த நேர வேதனையினால அப்படி அறக்கணியான தகம் அடிகளாரூரறி ஆனா அவர் மறந்து இருக்கிறாரு நான் ஒரு பெண் எப்படி மறக்க முடியுமாம்மா நல்ல மறக்கலாமையும் நான் மறக்கவே இல்லை வளைகள் இல்லாமையும் ஏன் அவரை அவர் நினைச்சு நினைச்சு இருப்பதுனால கையெல்லாம் எல்லாம் விட்டா போட்டது தீபாவளிக்கு போட்ட வலையல் இப்ப அந்த தலைவன் நினைஞ்சதுனால என்னன்னா உடம்பு மெலிஞ்ச போய் அந்த வளையல்லாம் தானா கீழே விடுதான் இப்படியே வச்சுக்கிட்டா இப்படி விட்டா கீழே விடுதும் ஏன் அவள உடல் மெளிந்து வளையல்லாம் போடுவான் திருவள்ளுவர் அங்கே இருந்து என்ன வளையலை பத்தி பேசுறீங்க மணியாச்சி சாமி போய் நேரத்துல வருவீங்க அடியேன் எப்பொழுதும் வருவேன் தன்னன் துறைவன் தனந்தமி நம்மினும் முன்ன உணர்ந்த வலை திருவள்ளுவருக்கு மேல ஒரு வய போக முடியாது இந்த வலை எப்பிரிந்தால்தான் வலை காலணும் இல்ல அவன் என்ன பண்றான் காலையில இருந்து பெட்டியெல்லாம் எடுத்துக்க எடுத்து வைக்கிறான் ஆனா சொல்லல சொன்ன வருத்தப்படுவாங்க இப்ப அந்த பெட்டி எல்லாம் எடுத்து எடுத்து வைக்கும்போது எங்கயோ போறாங்களோ ஆட்டுறது அது இவ்வளவு வேஷி எடுத்து எடுத்து அப்ப ரொம்ப நாள் ஆட்டிருக்கேன் நினைச்சுட்டு இருக்கிறான் அதனால அப்படி நினைக்கிறனால என்னாச்சுன்னு கேட்டாரு அவன் வந்து அவன் தலைவன் வந்து பிரிய போறானான் இல்ல மாலையில அது அவன் மாலையில பிரிய போறான்னா இது மத்தியானம் மூணு மணிக்கே எல்லாம் பேரை வந்துடும் இந்த தலைவன் பிரிய போறது நமக்கு தெரியறதுக்கு முன்னே வளையலுக்கு தெரியறதுக்கு தன்னன் துறைவன் தனித்தமை நம்ம விட இது போன் அட்டன் பண்ணிருக்கு அப்படி சொன்னாதான் தமிழன் இருக்கான் போன் அட்டன் பண்ணிருக்குன்னு சொல்லணும் ஆமா அப்பதான் தமிழன் இல்லைன்னா தமிழன் தெரியல அதனால நம்ம விட இந்த வளையல் பண்ணிருக்கு ஒன்னே முகவரில விளையாடிப்பட்டான் இப்படி வளைகள் இல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்கழி என்றெல்லாம் சொல்லி இப்படி பாடுகிறாராம் எனவே இந்த பாடல் பாடுகின்ற பொழுது என்னன்னு கேட்டா இந்த நேரம் பாடுவது மணி எட்டு மணி ஆறு மணிக்கு சென்றவர் பெரும்பான்மை பாடிபட்டு கந்தாரம் சொல்லிட்டு வந்தவர் மீண்டும் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு எட்டு மணிக்கு போய் இந்த மாதிரி பாடினாராம் பாடிய பிறகு என்ன செய்தாராம் அப்புறம் மீண்டும் நீங்க என்னைக்குமே இந்த ரெண்டு ரெண்டு ரெண்டு காலம் அந்த ஆரம்பம் ஆயிரச்சியும் இரண்டாம் காலம் தான் எல்லாரும் இருப்பாங்க கூடுபானுக்கும் பெரிய கோயில் தான் ரெண்டாம் காலம் முடியறதுக்குள்ள எல்லா பெரும்பாலும் வணக்கிட்டாங்க அப்படி யார் இருக்கும் அர்ஜயாமத்துக்கு குருக்கள் இருப்ப பிராமண பிள்ளை இருக்கும் ஏன் பரிச்சாரம் இருக்கும் மறுதெல்லாம் அக்ஷன் மட்டால் தான் போடும் வாங்குவாங்க நேரம் ஆச்சு போகணும் போய் சாட்சி பண்ண நேராச்சும் இன்னைக்கு பூரிக்கலாம் அதுல தான் நீங்க சாமிகிட்ட வர்றதை விட பூடிதான் ஞாபகம் அதனால அப்படி போய்டும் அதனால நீங்கள் அர்ஜயாமத்துல யாரும் இருக்க மாட்டாங்க அந்த குருக்களும் கூட சாய்ந்தரம் நாலு நாலரை மணிக்கு போனவங்க அங்கேயே இருந்து அபிஷேகம் பண்ணி இருந்துட்டு ரெண்டாம் காலமும் அங்கேயே இருந்துட்டு இந்த ரெண்டாம் காலம் முடிஞ்ச பிறகுதான் கொஞ்சம் கூட்டம் முடியும் அர்ச்சனை கூட்டம் எல்லாம் முடியும் அதனால மெடுவா வந்து எது ரெண்டு எடுத்து அப்படி சாப்பிடப்படாது சாப்பிடுவாங்க அப்ப பார்த்தா உள்ள பெருமான் யாரும் இருக்க மாட்டாங்க பெருவாரும் இருக்க அந்த நேரத்தில் தான் போன மூன்றாவது முறை மாலையில் போனவர் அந்த ராத்திரி எல்லாரும் பிரிந்து வந்த பிறகு பெருமான் போனவர் அப்ப பாடியது தான் எது மேலா அடிபது எனையடுத்துவர் மாதே நஞ்சுண்டருளி மண்ணீ இருந்த பெருமானி தாள் ஆதரிக்கும் தமக்காம் இடநீர் தடியில் என்று ஆளாம் திருத்தோட வித்திரத்தால் அஞ்சல் பதியும் பாடினா அந்த பதியினா பதியும் பாடினா இப்ப அண்மேலைய நம்ம இந்த வயலூர் ஓதுவார் பையன் ஏதோ ஒரு இசைத்தட்டு வச்சிருந்த அந்த இசைத்தட்டுல இந்த பாட்டை பண்கொலை பண்கொலை அங்க எப்படி இறக்கமா பாடு உண்மையை சத்தியமா இரக்கமா பண்ணுறாங்க ஏன் கண்ணடந்து கவிச்சு திருவாரூரை பிரிந்து எத்தனை நாள் பிரிந்திருக்கேன்னு என்னாரோடு இழவனி என்று வரும்போது அது யார் இல்லாத நேரம் தான் உண்டு பெருவாளோர் பெருமான் உண்டு அப்படி இருக்கிறதாம் அதனால அப்படியே தன் வருத்தத்தை பூட்டி இருக்க இப்ப இவங்க படிச்சாங்களே அது மாதிரி பெருமானி நானோ என் வழியில் உள்ளவர்களோ தலைமுறை தலைமுறையா உன்னைத்தானே சரி அடிமையா இருந்து மட்டுமல்ல உமை இன்றைய வரைக்கும் உன்னுடைய அறிவன் என்றுதானே சொல்லுவேன் ஏதாவது ஒன்னு ஒன்னு வேணா கூட இர வேறு வேணும்னா திருவாரூர வேண்டுகோமே தவிர வேற வேண்டும் அப்படி ஆளாயின் அடிய அந்த அப்படிப்பட்ட அறிவர்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு துன்பம் இருக்குன்னா நீ அதை அறிந்து நீக்கணும் அதே நம்ம ஏன் நினைஞ்சிருக்கிறாங்க மேல அடிமையா இருக்கிறாங்க அவரோட துன்பத்தை நீக்கணும் அப்படி இருந்தும் நாங்க அறிந்து நீக்க வேண்டிய நீ நாங்க அந்த அடிமையை சொன்ன காங்க வாய் விட்டு எங்க துன்பத்தை சொன்ன பிறகு கூட எப்படி இருக்குது பாலாங்க பாலா அங்கிருப்பா என்னுடைய விண்ணப்பத்தையே காதலை ஏத்துக்காம இருக்கிற எந்த ஊர்ல திருவாரூரில் சரி இவ்வளவு அடிமையாகவும் நாங்க அந்த உங்களுக்கு அன்பராகவும் இருந்தோம் அப்படிலாம் எங்களுடைய துன்பத்தை சொல்ற அளவுக்கு எங்களுக்கு சொல்லி அவ கேட்கலன்னு சொன்னா வாழ்ந்து போங்கதான் வாழ்ந்து போங்க நாங்கதான் கேட்டு என்று நொந்து பாடுகிறோம் அதே பல பல பாட்டுலாம் பார்க்கும்போது விரும்பியா என்னன்னா ஒத்தி வச்சா கூட உடையவனுக்கு கொஞ்சம் சொந்த உண்டு வித்து சொந்தமே கிடையாது அதனாலதான் நாங்க கணக்கு பிள்ள பையன் அது விற்கும் என்னன்னா இதை தங்களிட எல்லா முழுமையான தொகையை பெற்றுக் கொண்டதனால் முதல் சர்வசு பாத்தியத்துடன் ஆண்டன் வைத்துக் கொள்வீராகவும் மேற்படி சொத்துக்களின் மீது தானாதி விநியோக விக்கிரயங்களுக்கு யோகியமாய் சர்வ சுதந்திர பாக்கியத்துடன் ஆண்டன் வைத்துக் கொள்வீராகும் மேற்படி சொத்துக்களின் மீது எவ்வித வில்லங்களும் என அப்படி ஏதேனும் இருந்து வெளியானால் இனி இதர சொத்துக்கள் இருந்து ஈடு செய்து பணம் கொடுத்துட்டான்ல அதனால நாளைக்கு ஏதேன் அப்படி இருந்தேன்னு சொன்ன இந்த நிலைமையே எனக்கு சொந்தம் இல்லைனா கூட இதர சொத்துக்கள் இருந்து ஈடு செய்து கொடுப்பேனாகும் அதுதான் விற்று கொள்வது அப்படி விட்டாச்சு விற்று கொள்வி விரும்பியா பட்டே குற்றம் ஒன்றும் செய்ததில்லை என்ன நான் குற்றம் செய்வேன் ஒண்ணுமே தேசாத்தான் பொய் பொய் சாத்தவன நானா பண்ண நான் தான் மெதுவா மகிழ மரத்தடியில இருங்க நான் இங்க செய்துகிறேன்னு சொல்லி பயந்துதான் சொன்னேன் அவ்விடத்துல என்ன ஆச்சு அங்க போய் அவன் அம்மாட்டை சொல்லி அது இந்த சின்ன விஷயத்துக்கு ஏங்க பெருமாங்கிட்ட இங்கேயே பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு அந்த நேரத்த தெரிஞ்சதுனால இது நானா காரணம் அவ்விடம் அல்லவா ஒன்றும் என் கண் கொண்டேன் சரிடா உன் நண்பர் தானே அதனால ஒரு கண்ணு வாங்கிட்டேன்னா அடியனுக்கு ரெண்டு அவ்விடத்துல மூணாச்சே எதேன்னு ஒரு கால ஒரு கண்ணு இல்லாம இருந்தேன்னா சரியை நம்ம தோழன் கண் எடுத்துக்கலாம் அதனால அதனால என்ன தெரியுமா நாளைக்கு தெனமனிலேயோ அல்லது மற்றோ விமர்சனம் வந்ததுன்னு சொன்னா திருவாரூர் பெருமான் திருவங்களுடைய சுந்தரரை நண்பராக இருந்து அதனாலும் கடுத்தா கண்ணை கெடுத்து என்று எல்லாம் அழுகணும் அதனால அதனால மற்றவங்கதான் இந்த மாதிரி நான் சொன்ன மற்ற கண்தான்ரே பழிப்பட்டி எற்றுக்கடியே நீரே பழிப்பட்டி மற்ற மிகச்சுவையான பாட்டு ஒன்று ரெண்டு சொல்றேன் அடையும் சோலை ஐயா திருவாரூரில் மாலை நேரத்திற்கு வந்தாருக்கு எப்படி சேர்க்கிறாருக்கு தெரிந்தது எங்க கல்லூரி பையன் மாலை நேரத்துல வந்தாருன்னு சொல்லுங்க முட்டாதகவும் சோலை என்னன்னா காலையில தான் கூட்ட விட்டு புரிஞ்சு போன பறவைகள் எல்லாம் எரி தேடி எரிதெழுதி மாலை சாயந்தரம் அஞ்சு மணி ஆச்சுன்னா எல்லா பல்வேறு வயப்பட்ட புள்ளெல்லாம் குடங்கு நோக்கி உடங்கு பெயரவும் புன்னை முதலிய பூவின் நாற்றம் முன்னின்று கயற்றவும் நெடுந்தரை அடுவத்தை நிலாக்கதிர் பரப்பவும் எங்காபிச்சிருக்கிற நெச்சி நாற்பது மாலை நேரம் எப்படி இருக்குமா இந்த மாறி சோழ தான் கணவனை பிரிந்திருக்கிற மனைவிக்கு இப்படி ஊர் இருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சிருக்குது என்று சொல்றோம் அதனால நெடுந்தரை அடுவத்தை நிலாக்கதிர் பரப்பவும் அப்படி நேரம் மாலை நேரம் வந்தோடனே அப்படியே நிலாபடியாக இருக்குதான் அவங்களுக்கெல்லாம் மயக்கும் மாலை அப்படிம்பாங்க இப்ப இப்ப கணவன் துாயில இருக்காரு இந்த சூழல்தான் அந்த மாலை நேரம் வருது திருவள்ளுவர் காலைக்கு செய்த நண்டு என் கொள் யான் மாலைக்கு செய்த பகுதி இந்த காலை நேரம் வந்த காதலன் மற்ற இதெல்லாம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது இந்த மாலை நேரம் வந்து வந்துருக்கு என்ன மொத்திக்கல மண்ணில் ஜாபிச்சுட்டேன் ஏன் மாலை என்ன காலை நேரத்துக்கு என்ன வரபாயசமா பண்ணி விடுத்தேன் வந்த ஏன் அப்படி இருக்குன்னு திருவள்ளுவர் இந்த காலை அரும்பி பகலா போதாகி மாலை மலரும் அண்ணூறு பயப்பாடு இங்க தான் பாடு அதனாலதான் அந்த மாலை நேரத்தை பெற்றேன்னு சொல்லுவாங்க அதான் அன்பில் முட்டாது அடையும் சோலை ஆரூரகத்தீரேரகி சுரந்த காலி காலி அவை போல கல்ல பசு இந்த கண்ணுட்டி வந்து முட்டை வாயில வந்து மாறப்பட்டதுனால பால் அப்படியே கொட்டணும் அது என்றும் முட்டா பாடும் அடியார் நான் தவறாம பாடுவதெல்லாம் எப்படின்னு கேட்டா நான் கன்று நீ தாய் உன்னுடைய அருள் மடி அந்த அருளாகிய மடியில இந்த பதியமாகிய அந்த வாய வைச்சு அப்படியே கரந்தவால் நீ கலந்தாற் அரிசி அதனால் என்றும் முட்டா பாடும் அடியார் தம் கண் காணாது குண்டில் முட்டி குடியில் விழுந்தால் வாழ்ந்து போ அதெல்லாம் ஆயம் பேடை அடையும் சோலை இதெல்லாம் இந்த மாலை காலத்துக்காக இந்த பதியத்தினால் தான் திருவாரூரில் மாலைக்கு வந்தார் என்று சொன்னார் ஆயம் பேடை அடையும் சோலை ஆரூரகத்தீரே ஏஎம் பெருமான் இது ஓ ஆமாறு உமக்காட்பட்டோர் அறிவுனாயிருக்கு இதுதான் திதியா கண் ரெண்டும் போறது பகுதி மாயம் காட்டி காட்டி மரபா மனம் காட்டி காயம் காட்டி இந்த வரைக்கும் சும்மா மாயம் மாயத்தை காட்டி காட்டி பிறவி பிறவி காய மாயம் காட்டி ஆமாப்பா இந்த இதெல்லாம் எதனால வந்தது தினமும் மலர் சோலையில நந்தவனத்துல பறிச்சீங்களா ஒரு நாள் பறிக்கும் போது அந்த அணிந்தது கமல் நீ பார்த்தீங்களான்னு சொல்ல நானா பார்த்தேன் பார்க்க வைத்தாய் பார்த்தேன் இன்னைக்குதான் நான் போனேன் அந்த பெண்களும் வந்தாங்க தினமும் எங்களுக்கு இதே நான் பூக்கள் எடுத்துட்டு நேரம் போய் எங்க அப்பதான் மலகுதா காண்பார் கண்ணுதலாய் காட்டா காணும் அதனால மாயம் காட்டிக்கிறது நேர கையில மாயம் காட்டி அதனால என்னாச்சு காட்டி என்ன தெரியுது ஒரு சிவாச்சாரியார் பிள்ளைகிறேன் அந்த குறிப்பிடப்பான் அந்த காயம் காட்டி காட்டினா கூட நல்ல வேலையா என்னை தடுத்தா கொண்டு மரபா காட்டி மரவா மனம் காட்டி இன்னைக்கு காயம் காட்டி ரெண்டு கண்ணையும் இழக்கச்சி தருமாறி குண்டு ஊழியில வடைச்சி அல்லவா அங்க இருக்கவங்க ஐயா அடார அடாரா போங்க இங்க படி இருக்கு அங்க போறீங்க நீங்க பாவான் இங்க வாங்க இப்படி பாருங்க இப்ப பாருங்க ஒண்ண முட்டுட்டேன் இது இப்படியே போகணும் மெதுவா போங்க அவசரம் இல்லை இடிச்சு காஜி அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு ஊண்டுகோல் கொடுத்து அப்புறம் ஒரு கண்ணை கொடுத்து இன்னும் ஒரு கண்ணை கொடுக்கல அதனாலதான் காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் பாழ்ந்து போதீரே இது உண்மையிலேயே இவங்க எந்த பண்ணல பாடுறாங்களோ செந்துருக்கியில அழும்படியா பாருங்க இப்ப என்ன இசுத்தட்டு பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா என் காதில் வச்சு கேட்ட சொன்னாங்க அப்படியுமே இசுத்தட்டை கூடிய உடனே மூணு ரெண்டு அடி எதுவுமே படித்து இல்ல செல்ல வயல் கலனித்தன் திருவாரூர் புக்கு எல் இது தடியேன் என்று கொஞ்சம் இது தாளம் போட்ட தாளமே போடக்கூடாது அவரு தாளம் போடுறாரு நீ ஏண்ட தாளம் போடுற